ிாத்தய தோத்தேத்தைக்காணையயே நம அதூர்விஸ் திருஷ்டம் மனோமே தே தீபிவாசு பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்த்து அதுவும் அச்சமூட்டக்கூடிய ரூபத்தை பார்த்து அதற்கு பிறகு பகவானுடைய மகிமையும் புரிந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுறான் இப்போ இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்கிறான் அதிர்ஷ்டபூர்வம் திருஷ்டுவா ஹிருஷித்தோஸ்மி அதிருஷ்டபூர்வம்னா இதுக்கு முன்னால் நான் இப்படி பார்த்ததில்லை விஸ்வரூப தரிசனமே நான் பண்ணினதில்லை நம்ம புரிஞ்சுக்கணும் விருப்பு விருப்பற்ற பார்வையோட உலகத்தை பார்த்து நமக்கு பழக்கம் இல்லை எல்லாம் விருப்பு வெறுப்போடு தான் பார்த்து பழக்கம் கொஞ்சம் ஏதோ அருளால் பக்குவம் அடைஞ்சாத்தான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் உலகத்தை பார்க்குற சக்தி நமக்கு வரும் ஆக அதிருஷ்டபூர்வம் திருஷ்டுவா இதுக்கு முன்னால் பார்க்காத ஆச்சரியமான இந்த வடிவத்தை பார்த்து ஹிருஷிதோஸ்மி ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் அது மாத்திரமில்லை இந்த அச்சமூட்டக்கூடிய ரூபத்தையும் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஆச்சரியமான ரூபத்தையும் இப்படி பார்த்ததில்லை இந்த பயம் கொடுக்கக்கூடிய ரூபத்தையும் பார்த்ததில்லை அதே சமயம் அதிருஷ்டபூர்வம் திருஷ்டுவா பயேனச்ச மே மனஹா பிரவியம் இதுக்கு முன்னால் பார்க்காத இந்த ஹோரமான ரூபத்தை பார்த்து பயத்தினால் என்னுடைய மனசும் நடுங்கிக் இருக்கிறது நடுக்க முருகிறது ஹே தேவ ஜெகநிவாச தேவேஷ ஒளி பொருந்திய அறிவே வடிவான இறைவா உலகம் அனைத்திற்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவனே ஜெகந்நிவாச இந்த ஜகத்திலே நன்கு வசிக்கின்றவன் வெளிப்படுகின்றவன் பக்குவம் உள்ளவர்களுக்கு அனைத்து இருப்பிடமாக இருப்பவன் ஜகம் முழுவதும் வியாபித்திருப்பவன் அப்பேற்பட்ட ஜெகன்னிவாச தேவேஷ தேவர்கள் அனைவருக்கும் தலைவனே தேவனாக விளங்குகின்றவனே ஒளி பொருந்தியவன் பிரகாசஸ்வரூபம் ஞானஸ்வரூபம்னு அர்த்தம் விழிவேற்றுமை இது அப்பேற்பட்ட இறைவா மே எனக்கு ததேவ ரூபம் தரிசைய அதே ரூபத்தை காமி அதே வடிவத்தை காட்டுவாயாக பிரசீத இந்த கோர ரூபத்தை விலக்கி எனக்கு என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அதே வடிவத்தை காட்டுவாயாக அர்ஜுனன் சொல்லுகிறான் அது என்ன வடிவங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல அவன் விளக்கி சொல்லுகிறான் நாம அத நாளைக்கு அந்த ஸ்லோகத்தை படிச்சு அர்த்தம் தெரிஞ்சுப்போம் அதிருஷ்டபூர்வம் ஹிருஷிதோஸ்மி திருஷ்டுவா பயேதம் மனோமே தரிசய தேவ ரூபம் பிரசீத தேவேச ஜெகந்நிவாச